வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி சேவை நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் கஜா புயல் நாகப்பட்டினம் வேதாரண்யம் இடையே கரையை கடந்தது கஜா கரையை கடந்தபொழுது நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பல மரங்கள் வேரோடு சாய்ந்தன அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் டிசம்பர் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கஜா புயலினால் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள மன்னார் யாழ்ப்பாணம் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கஜா புயலால் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் கஜா புயலால் தற்பொழுது வரை 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என்று முதல்வர் பழனிசாமி வெளியிட்டுள்ளார் நவம்பர் பதினெட்டாம் தேதி தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழகத்தில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது சிலைகள் குறித்தான முழு ஆய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என தொல்லியல் துறை தென்மண்டல இயக்குநர் நம்பிராஜன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க வேண்டும் என்ற தீர்ப்பை நிறைவேற்ற கால அவகாசம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்போவதாக திருவிதாங்கூர் தேவசம்போர்ட் தலைவர் பத்மகுமாா் தெரிவித்துள்ளாா் சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா சி வி சி அறிக்கையை சீலிட்ட உரையில் நவம்பர் அன்று அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் எஞ்சின் இல்லாத ட்ரெயின் பதினெட்டு ரயிலின் முதல் வில்லோட்டம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த கர்நாடக இசைப்பாடகர் டி கிருஷ்ணா இசை இந்திய விமான நிலைய ஆணையம் தள்ளி நிலையில் இன்று திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று ஆம் ஆத்மி அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் புற்றுநோய் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக இந்திய மருத்துவ கவுன்சிலின் தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளது இன்போசிஸ் நிறுவனத்தின் இடைக்கால தலைமை நிதி அதிகாரியாக ஜயேஷ் சங்க்ராஜ்கா நியமிக்கப்பட்டுள்ளார் அயல்நாட்டுச் செய்திகள் வடகிழக்கு அமெரிக்க பகுதியில் குளிர் காலத்தின் முதல் பனி புயல் ஆரம்பித்துள்ளது ஜிம்பாபே நாட்டின் ஓடும் பேருந்தில் தீப்பிடித்த விபத்தில் நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் சபாநாயகர் மற்றும் காவலர்கள் மீது நாக்காளிகளை தூக்கி எறிந்த ராஜபக்ஷ தரப்பினர் ரகளையில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பில் இருந்த காவலர்கள் மீது ராஜபக்ஷ தரப்பினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரிய புயல் ஒன்று பூமியை தாக்கும் என விஞ்ஞானிகள் குழு கணித்துள்ளது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முறுப்பு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது குவியல் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நற்றினை இணைய உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வுங்கள் வணிகச் செய்திகள் ஸ்டேட் வங்கி எம் ஓடிஎஸ் எனப்படும் பல்வாய்ப்பு டெபாசிட் திட்டத்தை தற்போது அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் மினிமம் balance பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று தெரிவித்துள்ளது குருவை சாகுபடி கை கொடுத்தால் அடுத்தடுத்த மாதங்களில் அரிசி விலை மேலும் குறையும் என ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று இருபத்தி ஓட்டங்களை குவித்துள்ளது இருபது ஓவர் போட்டி அதிக ரன்கள் எடுத்து இந்திய வீரர்கள் பட்டியலில் மித்தாலி ராஜ் முதலிடம் பெற்றுள்ளார் விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று இருபது ஓவர் போட்டி நான்கு டெஸ்ட் மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் விளையாடுகிறது முதலில் இருபது ஓவர் போட்டி தொடர்ந்து நடக்கிறது இதில் முதல் ஆட்டம் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்றது ஜிம்பாபேக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் இருநூற்று ரன் வித்தியாசத்தில் வென்ற வங்கதேச அணி தொடரை ஒன்று என்ற கணக்கில் டிரா செய்தது திரைச் செய்திகள் சிவகார்த்திகேயன் தயாரித்து நடிகர் பாடலாசிரியர் அருண் ராஜா காமராஜ் இயக்கியுள்ள படம் கனா மகளிர் கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவாகியுள்ள இப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்து தற்போது பின்னணி வேலைகள் மும்பரமாக நடைபெற்று வரும் நிலையில் இப்படத்திற்கு தணிக்கை யூ சான்றிதழ் வழங்கியுள்ளனர் நடிகர் ரஜினிகாந்த் எமி ஜாக்சன் அக்ஷய்குமார் உள்ளிட்ட பலர் நடிக்க சங்கர் இயக்கும் பிரம்மாண்ட படம் டூ பாயிண்ட் ஜீரோ உலகம் முழுவதும் பெறும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரைக்கு வருகின்றது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்